நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதே இன்றைய பாலும் தேனும் போதுமானது ஆம் நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதே இன்றைய பாலும் தேனும் போதுமானது என்கிறார் மில்டன் நன்றி வணக்கம்